அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவள்ளி ஆசிய மாணவியல் இதனால் சிந்தனையின் தலைப்பு காரணங்கள் ஒரு காரியம் நாம் நினைத்தபடி நடக்கவில்லை எனில் தோல்வி என்கிறோம் ஏற்கனவே ஏற்பட்ட தோல்விகள் மீண்டும் ஏற்படாமல் இருக்க என்ன செய்வது தோல்விக்கான காரணங்களை நாம் அலசி ஆராய வேண்டும் தோல்விகளை ஆராய்ந்து அவற்றிற்கான காரணங்களை கண்டறிவதை பலர் விரும்புவதில்லை தோல்விகளுக்கான காரணங்களை ஆராயும்போது அது தங்களுடைய அறியாமையையும் குறைகளையும் திறமையின்மையினையும் கணிப்பு தவறையும் சுட்டி விடுமோ என்று அவர்கள் அஞ்சுவது காரணம் இதுபோல் அஞ்சினால் நம்முடைய தோல்விக்கான உண்மையான காரணங்களை அறிந்து கொள்ள முடியாது தங்களுடைய குறைகளை புரிந்து கொண்டால்தான் அடுத்த அதே குறிக்கோளை அடைய அதே குறைகளும் தவறுகளும் நேர்ந்து மீண்டும் தோல்வி ஏற்படாமல் தடுக்க முடியும் சிந்திப்போம் சரியான காரணங்களை வகுப்போம் நன்றி